நேற்று நிறைந்த நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இணைந்திருக்கிறீர்கள் நேசகானம் காட்டிலேயே இப்பொழுது நேரம் இரவு ஒன்பது மணி உறங்காத விழிகளுக்காக மடிய இன்று இசையின் மடிய நிகழ்ச்சியில் ஒரு புதுமையும் பதுமையும் பசுமையும் நிறைந்த ஒரு அறிமுகமாகின்ற நேசக்கானத்தில் பகவதி ஹரோட் ஜெர்மனியில் இருந்து ராக வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் நான் நலமாகவே இருக்கின்றேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எனவரும் நலன் தானே எல்லோரும் நலமாக இருக்கின்ற நல்லூர் ராகினி ஆமாம் நே நெங்களுக்கும் மற்றும் எங்கள் நேசகானம் அதிபரும் உரிமையாளருமான பிரபாகரன் அவர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன் யார் என்ன கேட்டேன் கணவர் என்ற பாடல்களை இணைத்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பூட்டும் வகையில் என்னோடு சேர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறீர்கள் இனிமையான இரவு வணக்கம் இன்று இந்த நேசகானம் இசை மடியில் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஆர்வமும் உங்களுடைய பாடல்களின் ஒரு ரசிகை அது அன்றிலிருந்து இன்று வரை நானும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு ஆண்டு காலங்களாக பார்க்கின்றேன் உங்களுடைய பாடலின் ரசிப்பு தன்மை நேசக்கானத்தில் இணைந்து கொள்வதற்கு தூண்டி இந்த நேசக்கானத்தைப் பற்றி ஓரிரு வரிகள் கூறுங்கள் வானொலியைப் பற்றி ஆமாம் நேசகான உங்கள் நிகழ்ச்சிகளை நான் அடிக்கடி கேட்டு ரசித்திருக்கின்றேன் உங்கள் பாடல் தொகுப்புகளும் பாடல் நல்ல நல்ல பாடல்களை நல்ல அழகாகவும் பாடல்களை நீங்கள் அழகாக எடுத்து நேயர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் அதை கேட்கும் போது எனக்கும் ஆசையும் ஆவலும் தூண்டியது அதுவே ஒரு காரணம் உங்களோடி இணைந்து கொள்வதில் ராகிணி நன்றி பவதி அக்கா இந்த நேயர்கள் சார்பாக ஒன்று நேசக்கானம் காட்டலை வந்து ஆறாவது ஆண்டை நெருங்கி கொண்டிருக்கின்றது வாொலிக்கு அந்த வகையில் இன்று நேயர்கள் சார்பாகவும் நேசகானத்தில் இருக்கும் அறிவிப்பாளர் சார்பாகவும் திரு பிரபா சார்பாகவும் உங்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன் பகவானியக்கா நன்றி ராகினி பெரிய முதல் பாடல் என்ன பாடல் என் முதல் பாடலாக நான் எடுத்து வருவது இன்று வீர திருமகன் திரைப்படத்தில் பாடல் வந்து ரோஜாமலரே ராஜகுமாரி இந்த பாடலின் வரிகளுக்கு சொந்தக்காரர் கவிஞர் கண்ணதாசன் பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா இதன் வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஒரு இனிமையான பாடல் காதல் பாடலாக இருந்தாலும் நல்ல கருத்துள்ள ஒரு கருத்துள்ள வருதல் இந்த பாடல் ராகினே அதனால் இந்த பாடலை எனக்கு நீங்களும் பாடுவீர்களே நாங்கள் வருடங்களுக்கு முன்பு நேயர்களாக இருந்த காலகட்டத்தில் அந்த நீயா நானா என்று போட்டி போட்டு கொண்டு பாடலை பாடுவதற்கு ஓடோடி செல்வோம் எங்களுடைய அன்பான வானொலி திரு ஜெயக்குமாரா நடத்திய வானொலியில் ஆமா அந்த வகையில் இந்த பாடலை ஓரடி வரிகள் பாடுங்கள் நேர்களுக்காக பாடலாம் ராகினி முதலில் இருக்கின்றேன் அனுபவம் எனக்கு கொஞ்சம் ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா பானத்தின் மீதே பறந்தாலும் காக்கை கிளியாய் மாறாது கோட்டையின் மீதே நின்றாலும் பெருமை உயராது அவ்வளவுதான் ராய் நன்றி நீண்ட காலங்களுக்கு பிறகு இருவரும் இணைந்து பாடலை பாடுவதற்கு வழிவகுத்து தந்த நேச கானத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் போகியக்கா ஆமாம் ஒரு நாள் இணைந்து பாடுவோமே அதில் இந்த ஆமாம் அதில் மகிழ்ச்சி தானே அழகிய ராணி அருகில் வரலாமா வருவதும் சரிதானா உறவும் முறைதானா my love கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா வருவதும் சரிதானா உறவும் முறைதானா ரோஜாமலே ராஜகுமாரிமாரை துரங்கோ உலகிம்புரையும் இணைந்திருக்கின்றீர்கள் நேசகானம் காற்றிலையில் இசையின் மடியோடு இன்று இசையின் மடிய நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்து நிகழ்ச்சியை தோத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார் ஒரு அன்பு நேயராக இப்பொழுது இணைந்திருக்கின்ற காலங்கள் செல்ல செல்ல அவரை நான் அறிவிப்பாளராக கொண்டு வர விரும்புகின்றேன் இனி அவருடைய எப்படி இருக்கின்றதோ தெரியாது இன்று அவருக்கு பிடித்த பாடல்களோடு என்னோடு இந்த நிகழ்ச்சியை தோத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார் இனி அடுத்த பாடலில் என்ன பாடல் அடுத்த பாடல் ராகினி கலங்கரை விளக்கம் திரைப்படத்தில் மறக்க முடியாத பெரிய பாடல் அது பொன்னலில் பூத்தது புதுவானில் பொன்னலில் பூத்தது புதுவானில் நிலவேணில் என்ற அந்த பாடலை கேட்க விரும்புகின்றேன் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடி அமைச்சிருக்கிறார் சுவாரசியமான கதை ஒன்று இருக்கின்றது இந்த பாடலை எழுதியவர் கண்ணதாசனின் உதவியாளரான பஞ்சு அருணாசலம் தான் இந்த பாடலை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள் ஊரில் இல்லாததால் அவருடைய கைவரிசையை காட்டிய பாடல் இந்த பாடல் உண்மையிலே ஒரு அற்புதமான பாடல் நேரலுக்காக இந்த பாடல் ிவால அடுத்ததாக ஆலயமணி என்ற படத்தில் இருந்து கண்ணதாசன் ராமமூர்த்தி மற்றும் இந்த பாடல் வந்து பொண்ணை விரும்பும் பூமியிலே என்ற பாடல் அர்த்தமுள்ள அழகான வரிகளை கொண்ட ஒரு இனிய பாடல் இத்தனை முறை கேட்டாலும் அது சுவைத்துக் கொண்டே இருக்கலாம் அந்த பாடலின் வரிகளை அவ்வளவு அழகான பாடல் அது அதை கேட்போமே நாமும் நேர்களும் இணைந்து இதை பாடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்த படம் வெளியாகியது பாடல் வந்து எனக்கும் மிக மிக பிடித்த பாடல் அமைதியை தழுவல் கேட்டாலே ஒரு மனதுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதி ஒன்று கிடைக்கும் அந்த இரவு பொழுதில் விழிகளை மூடிக்கொண்டு இந்த பாடலை நாங்கள் மட்டுமே சுவாசித்துக் கொண்டு போனால் இந்த பாடலுக்குள் இருக்கும் கொள்ளும் பாடுங்கள் தொடங்கல் நான் எனக்கு தெரிந்த வரிகளை பாடிக்கொள்கின்றேன் ஏனென்றால் நீங்கள் திடீர் திடீர் என்று என்ன சொல்றது இல்லையா அந்த ஏதோ குண்டுகள் போடுற மாதிரி பயமுடுத்துகிறீர்கள் நீங்கள் பாடங்கள் பார்ப்பும் தொடர்ந்து நான் வருகிறேன் இல்லை ஆனால் இந்த என்னமோ தெரியவில்லை எனக்கு இந்த இசையோடு இருந்தால் கண்டிப்பாக பாடுவது தானாகவே வந்துவிடும் அதுதான் பொன்னை வீழும்பும் பூமியிலே என்னை வீழும்பும் புதையில் தேடி அலையும் மூலகில் இதையும் தேடும் என் பறந்து செல்லும் பறவையை கேட்டேன் பாடிச் காற்றையும் கேட்டேன் அலையும் நெஞ்சே அவரிடம் சொன்னேன் ஒருவருக்கு ஒருவர் ஒரு நட்போ துணையோ யாராக இருந்தாலும் அலைப்பாயம் மற்றவர்களும் போது நட்பு தோழமை பாசம் அரவணைப்பு எல்லாமே ஒரு கிடைக்கிற ஒரு உணர்வு இருக்கிறது அப்படியான தோழமைகள் கூட என்னிடம் இருக்கிறார்கள் இல்லையா நான் திறந்து பேசக்கூடியவர்கள் நிறையவே இருக்கிறார்கள் பாடலில் அவர்களை இணைத்துக் கொள்வதற்காக நான் ஒரு பாடல் என்ன சொல்றேன் வர வேண்டும் அவர்களுக்காக பரிசாகவே ஒரு பாடலை கொடுப்போம் அதில் இப்பொழுது இந்த பாட்டு உங்களுக்கு வந்து எனக்கு பிடித்த வரியோன்னு இருக்கு பாவதியா நீ ஆலய மணி நீ தாய்மையே தந்தவள்ளியோபுரம் போல வந்தாயே புதிய உலகம் கொண்டு வந்தாயே வரிகள் இல்லையா ஆஹ் உண்மையிலே அற்புதமான வரிகள் இந்த பாடல் ஆமாம் எப்போதும் எந்த காலத்திலும் கேட்கக்கூடிய ஒரு பாடல் அழியாத பாடல் அழியாத பாடல்கள் இனிவரும் காலங்களில் இப்படி பாடல்களை எழுத முடியுமா என்ற ஒரு கேள்வி கூறி அன்றைய நன்றாக அமைந்தது பௌதியா மெல்லி எம் எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன் டி எம் சௌந்தரன் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த கூட்டணி இனிவரும் காலங்களில் கிடைக்க போவது கிடைக்க போவது இல்லை அந்நாள் பாடல்கள் இந்நாள் வரைக்கும் எங்களால் மறக்க முடியவில்லை ஒவ்வொரு வரிகளும் சரி ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி எங்களால் மறக்கவே முடியாது மறக்கவே அது முடியாது ஆனால் இப்போது உள்ள பாடல்கள் இன்று கேட்டால் இந்த நிமிடமே மறந்து போகிறது இல்லையா எங்களுக்கு என்ன படம் ஞாபகத்தில் இல்லை என்ன பாடல் என்றும் ஞாபகத்தில் இல்லை அந்த உடனே சுட சுட கேட்டோம் முடித்தோம் என்ற அந்த பாடல்கள் இதெல்லாம் காலகாலமாக அழியாத பாடல்கள் இந்த பழைய பாடல்கள் ஆமா உண்மையில் நன்றிக்கா இந்த பாடலின் நீர்களுக்கு உங்கள் சார்பாக உங்களுடைய நட்பு வட்டங்களுக்காக நான் ஒய் பரப்பாகின்றேன் விரும்பும் பூனியிலே என்னை விரும்பும் போருயிலே உலகில் பேடி அலையும் உலகில் இலயம் தேடும் என் உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் வாருயிரே உதைகள் அலையும் உலகில் இதயம் தேடும் என் ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே ஆலய மணியின் இன்னிசை நீயே ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே ஆலய மணியின் இன்னிசை நீயே தாய்மை எனக்கே தندவ நீயே தندر கோபுரம் போல வந்தாயே உதய உலகம் உதய பாசம் உதே யே பொங்கொண்டு வந்தாயே பொன்னை விரும்பும் பூநீலே என்னை விரும்பும் ஓ உறையே உதயல் கேலி அலயம் உலஏ இத பறந்து செல்லும் பறவையை கேட்டே பாடிச் செல்லும் காற்றையும் கேட்டேன் பறந்து செல்லும் பறவையை கேட்டே பாடிச் செல்லும் காத்தையும் கேட்டேன் அலையும் நெஞ்சே அவரிடம் சொன்னே அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை yinda manavum yinda uravum yenrum vendum ennu ire ponnai virumbum boomilile ennai virumbum oor ire mudayil theeri alayum <laughs> ulai ideya போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே ஆதமரத்தின் விழுதினின் போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே வாழை தந்து அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே உருவம் இரண்டு உயிர்கள் இரண்டு உள்ளம் ஒன்றே என்னே விரும்பும் விரும்பும் இணைந்தற்குகள் நெசகானம் காற்றிலையில் இன்று இசையின் மடியில் நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடல்களை தொகுத்து என்னோடு இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஜேர்மனியில் இருந்து பகவதி ஹரோல்ட் அவர்கள் நானும் ஜேர்மனியில் தான் இருக்கின்றேன் என்று இணைந்து எங்கள் ஜேர்மன் கலையத்தில் இருந்து உங்களுக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் பகதிக அடுத்த பாடல் நேர்களுக்கு என்ன பாடல் அடுத்த அடுத்த பாடல் ராகினி தாயை காத்து தனியின் திரைப்படத்தில் எல்லோருக்குமே பிடிக்கும் மக்கள் திலகம் என்றால் எல்லோருக்குமே பிடிக்கும் இல்லையா அவருடைய ஒவ்வொரு பாடல்களும் கூட மறக்க முடியாத இனிய பாடல்கள் அதில் அந்த கட்டி தங்கம் இது இசையமைத்தவர் கே வி மகாதேவன் வருகிற எங்கள் கவிஞர் கண்ணதாசன் இதன் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த படம் வெளியான வருடம் ஆயிரத்தி இந்த பாடலை நீங்களும் நானுமாக நீர்களோடு இணைந்து கேட்போம் ராகினி திகட்டாத இன்பத்தை தேனில் கலந்து சாப்பிட்டாலும் இப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பாடலும் ஆனால் இன்று உங்களுடைய அத்தனை பாடல்களும் மிக மிக அற்புதமாக இருக்கின்றது நேர்களுக்கு இன்று ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்க போகின்றது குளிர் தொடங்கி விட்டது இது வந்து ஐஸ் கட்டி வைக்க தேவையில்லை ஜெர்மன் நாட்டை ஐஸ் கட்டிய மூடி வைக்க போகின்றது இன்னும் ஒரு ஓரிரு மாதங்களில் அதேவேளை உங்களுக்கும் தெரியும் ராகிணி நாங்களும் இருபது கால இருபது வருடங்களுக்கு மேலாக பழகொண்டிருக்கின்றோம் ஆகையாலும் உங்களுக்கும் தெரியும் என்னுடைய பாடல்கள் விருப்பங்கள் இந்த பாடல் எனக்கு மறக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் ஒரு கட்கண்டு மாத ஒரு இனிமையான ஒரு பாடல் நீங்கள் எடுத்த பாடல் ஐஸ்கட்டிக்கு மேல ஒரு இழந்தின்றல் வீசினால் உங்கள் கண்ணத்தை குளிர்ந்துவிடும் அதே குளிர்வைத்தான் என்று இந்த இசை மாடைய நிகழ்ச்சியில் அத்தனை பாடல்களையும் தொகுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் முதல் உங்களுக்கு உங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாடலை ஒழிக்க கூட முன்பு நன்றி நன்றி ராகிணி அதே வேளை என்னை எவ்வளவோ எத்தனையோ வருடமாக என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் வாரங்களுக்கா ஒரு நிகழ்ச்சி என்னோடு சேர்ந்து நேர் விருப்பமாக செய்வோம் என்று நானும் உங்களிடம் இருந்து தவிர்த்து தவிர்த்து தவிர்த்து வந்து விட்டு முடியாத கட்டத்தில் உங்களோடு இணைந்திருக்கின்றேன் உங்களுக்கும் இவ்வேளையில் அன்பான நன்றிகளையும் கூறிக்கொண்டு கேட்டு பாடல் விரும்புவார்கள் என்று நினைக்கின்றேன் ஆகியால் கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் தங்கம் வெட்டிஎடுத்து காதல் என்னும் சாறுப் பிங்கு தட்டி தட்டி சிப்பி வைசைதே உருவமட அவை சலடலவென்று தடும் bilirubin பர்வமட கட்டி தங்கம் வெட்டிஎடுத்து காதல் என்னும் சாறுப் பிங்கு தட்டி தட்டி நீ கைசேதே உருவமட அவள் தடளளவென்று தடும்बित நிற்கும் பருவமட பொட்டுபொட்டு நிந்தனகைகள் சுட்டுசுட்டு கொண்டன கண்கள் நா கிட்ட கிட்ட வந்தது கண்டு கெட்டி கெட்டி சென்றது வந்து கிட்ட கிட்ட வந்தது கண்டு கெட்டி கெட்டி சென்றது வந்து கண்டி தங்கம் வெ टट्टी टट्टी सिप्पे जैसी रे उरगमडा अवतळ डळवेंदृ पदुम्बि निपु पर्वमडा தெப்போலே ஒளிராய் தндரதம் போல் பரவுறாய் அல்லி தண்டில் கோனே ஒளிராய் குங்கும பூ போல் சிர்கிராய் இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாய் குங்கும பூ போல் சிர்கிராய் இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாய் அந்தி கருக்க நிர்மலரூ மல்லி தேப்பூ காலயில் மலரும் தாமரைப்பூ அந்தி கருக்கலில் மலரும் மல்லி தேப்பூ இரவில் மலரும் alliப்பூவையின்டும் மனக்கு உள்ளேப்பூ இரவில் மலரும் alliப்பூவையின்டும் மனக்கு உள்ளேப்பூ கண்டதங்கம் தே உங்களுக்கு பிடித்த பாடல்கள் என்று நூறு வீதமே எனக்கு தெரிகின்றது பௌதியா ஆனால் இந்த பழைய பாடல்களுக்கும் இடைக்கால பாடல்களுக்கும் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கும் புதிய பாடல்களுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கின்றது உண்மைதான் நீங்கள் சொல்லுவது பழைய பாடல்கள் வந்து காலத்தால் அழியாதது இடைக்கால பாடங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இடைக்கால பாடல்கள் நிறைவே நல்ல நல்ல இளையராஜா அவர்களுடைய நிலைத்து நிற்பதில்லை கவலை வேறொன்றும் வார்த்தைகள் ஆகையால் என்ன சொல்றது உண்மையில் அது அவர்களும் சிரமப்பட்டு அவர்களுடைய கடமைகளையும் அந்த எழுத்துக்களையும் ஒழுங்காகவே செய்கிறார்கள் அது அது இக்காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ற பாடல்களாக இருக்கிறது அதுதான் வித்தியாசம் நமக்கு இல்ல அதுதான் நானும் அடிக்கடி கூறுவது ஆனால் பிறகுதான் அதை புரிந்து கொண்டு இது எங்களுடைய காலகட்டத்தில் எங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளுக்கு இந்த பாடல்கள் எங்களோடு ஒத்து வந்தது ஆனால் இன்று வரும் சமுதாயங்களுக்கு இந்த பாடல்கள் எதுவும் பொருந்துவதாக இல்லை என்றால் அவர்களுடைய போராட்டங்கள் ஜதார்த்தங்கள் அவர்களுடைய சமூகத்தின் திருப்பங்கள் எல்லாம் வேறுபாடாக இருக்கிறது ஆமா அதுதான் அதுதான் காலம் ஆனால் எங்களுக்கு எப்படி பழைய பாடல்கள் மனதில் பதிந்திருக்கிறதோ அதே போல இன்றைய சமுதாயத்தினருக்கு இன்றைய பாடல்கள் நன்றாகவே பதிகிறது ஏனென்றால் அது அவர்களுடைய காலம் அவர்களுக்கு ஏற்ற பாடல்கள் இல்லையா இந்த காலத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஏற்ற பாடல் ஆகையால் அந்த பாடல் இப்போ தலைமுறைக்கு பிடித்திருக்கிறது என்றே கூறலாம் இந்த நல்ல நல்ல பாடல்கள் இருக்கிற ராயினி நினைத்தவுடன் மனதுக்கு வராது அதுதான் கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே அந்த பாடல் எல்லாம் நல்ல பாடல்கள் உங்களுக்கு தெரியும் அடுத்த பாடல் பவதியா அடுத்த பாடல் ராகினி நான் யோசித்து வைத்திருக்கிறேன் பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்தில் நடம் பூஜைக்கு வந்த மலர் பாடல் வரிகள் எழுதியது அது யார் என்று எனக்கு தெரியவில்லை பாலி பாலி ஆமாம் அவர்கள் எழுதியிருக்கிறார் பாடல் வந்து மைய எந்தும் விளையாட் மைய என்றும் விளையாட இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி வருடம் இந்த பாடலும் ஒரு இனிமையான பாடல் ஜெமினி கணேசன் சாவித்ரி நடித்திருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகான பாடல் இதுவும் இரவு நேரங்களில் கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கும் பிபி சீனிவாஸ் பி சுசிலாவின் அற்புதமான குரல் இவர்கள் மறைந்தாலும் பவதிக்கா என்றென்றும் இந்த இசையில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இதுதான் ஒரு கலைஞனுக்கு அழிவன்றதே இல்லை முடியாது போதும் எல்லாம் அதுக்கு வார்த்தைகள் இல்லை எனக்குார்த்தைகள் வரவில்லை சொல்லை பற்றி கூற எங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்கா என்றதுதான் உண்மையில நானும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி உண்மை சிர பாடல் கண்களின் வார்த்தைகள் கண்ணதாசன் பாடியவர் ஏம் ராஜா வருடம் தொள்ளாயிரத்தி அறுபது ராகினி இந்த பாடலும் மிக அருமையான அழகான பாடல் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஆமா ஏம் ராஜாவின் குரலில் ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் இந்த பாடலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நேர்களுக்கும் பிடிக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் வானொலிக்கு வந்து பாடல் கேட்டாலே பழைய பாடல்கள் தான் அது எங்களுடைய பழைய சாதத்துல தானே பவதிக்கா சத்து இருக்குதான் அதே மாதிரி பாடல்கள் உற்சாகம் இருக்குன்றது எங்களுக்கு ஆமா உற்சாமம் இருக்கிறது இந்த பாடல் வரையில் பாடலை கேட்கும் போதே காட்சிகள் வந்துவிடும் மறக்க முடியாது அழகாக வந்துவிடும் என்ன மாதிரி அழகாகவே எங்கள் கண்முன்னுக்கு அப்படியே படம் ஓடிக்கொண்டே இருக்கும் பாடலும் மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய பாடலாகவும் இருக்கும் அதனால் இந்த பாடலை எனக்கு ரொம்ப பிடித்தது ஆகவே இல்லை ஒரு உடம்பிரைந்து கேட்போம் பிராகிணி காத்திருப்பேன் என்று தெரியாதோ ஒரு நாளில்லாசை என்னமே மாறுமோ கண்களின் வார்த்தைகள் புரியாதோ காத்திருப்பேன் என்று தெரியாதோ ஒரு நாளில்லாசை என்னமே மாறுமோ தேடித்திருந்தேன் ஓடோடி வந்தேன் செல்ல கிளியே கோபமா தேடித்திருந்தேன் போடோடி வந்தேன் செல்ல கிளியே கோ ாமலை வந்த சுந்த நம் ோ இனி வரும் நாளெல்லாம் நம் திருநாளோ கண்களின் வார்த்தைகள் புரியாதோ காக்கிருப்பேன் என்று இன்னொரு பாடலை கேட்போம் வந்து காவிய தலைவி அந்த பாடல் வந்து ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் என் அன்னைக்கும் பாடல் அதை கேட்டாலே எனக்கு கண்ணும் மனதும் கலங்கிவிடும் அது கேட்பதே நான் கொஞ்சம் கஷ்டப்படும் போகுதான் ஆறுதல் சொல்லுவது போல ஒரு உணர்வு எனக்கு ஆகையால் இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது அதிகமா சொல்லிட்டேன் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ட ஆனா அதுதான் உண்மை பாடியவர் வந்து பி சுசீலா இன்னிசை கோயில் பி படம் வருடம் வந்து ஆயிரத்தி வரிகள் யார் எழுதியி இந்த பாடலை எனக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் தருங்களேன் படத்துல வந்து மூன்று கூட்டணி மெல்லிசமனர் சுசீலா நடிகை வந்து சௌகார் ஜானகி இந்த காட்சியும் கூட கண்களில் இருந்து கண்ணீர் பெருக ஒரு ஆமா உங்களுக்கே தெரியும் இந்த பாடல் உங்களுக்கே தெரியும் அடிக்கடி கேட்டுக்கொள்ளுவது இல்லையா ஆமா ஆமா விஜயமாக ராகினி இந்த பாடலில் அந்த ஒரு வரிகள் வானத்தில் இருந்தே பாடுகிறேன் இந்த வழியிலும் முன்னே தேடுகின்றேன் அந்த பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீண்டும் பிறந்து வரிகள் ஞல்லை ராகினி பாடி பாடி நான் நேர்களை குழப்ப விரும்பவில்லை வரிகள் தெரிந்து பாடினாலும் பரவாயில்லை வரிகள் தெரியாமல் பாட விரும்பவில்லை ஆகையால் அதை நாம் இன்னொரு நாள் அதை இருவருமாக மாறி மாறி அப்படி ஒரு நிகழ்ச்சி நீங்கள் விரும்பினால் அதை நாங்கள் தொடரலாம் அதில் பிரச்சனை இல்லை ஆகையால் நீங்கள் இந்த பாடலை தாருங்கள் ராகினி இல்ல ஒரு மாடலை ரொம்ப பயமாகவும் கஷ்டமாகவும் இருக்கிறது மெக்க கையில் எடுத்த எல்லோருக்கும் சொல்வதிக்கா மெக்கை கையில் எடுத்தால் அது ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் பயம் எல்லாம் இருக்கும் அது போக போக போக நீங்கள் மெக்க கொலைவினால் அது உங்களுக்கு நீங்களே என்ன பேச போகன்றீர்களோன்றே அது முன்கூட்டியே மனசு பதிஞ்சு விடும் உண்மைதான் உண்மைதான் அந்த விடயத்தில் இந்த வேளையில் பாராட்டுக்களை தெரிவித்தே ஆக வேண்டும் நான் சொல்லலாம் என்று நினைக்கின்ற வானொலியில் வீட்டுக்குள்ளேயே இருந்து பிள்ளைகள் என்று குடும்பத்தையே கவனித்து கொண்டிருக்கும் ஒரு பெண்மணி நீங்கள் உங்களை அவ்வளவு தெரியும் எனக்கு அவ்வளவு நல்லாக எனக்கு தெரியும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதிலிருந்தும் வெளிவந்து இப்படி ஒரு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வானொலிகளுக்கு தந்து நீங்கள் மகிழ்ச்சி படுத்தி கொண்டிருப்பதை நினைக்கிற எனக்கு ஒரு வியப்பாக இருக்கும் எப்படி உங்களால் இது முடிகிறது என்று நீங்கள் சொன்னது போல பழக பழக பழகிவிடலாம் ஆனாலும் அதிலிருந்து நீங்கள் அந்த வட்டத்துக்குள்ள இருந்து வெளிவந்து உங்களுடைய தனி உற்சாகமும் தனி முயற்சியும் என்று கூறுவேன் நான் அதிலிருந்து வெளிவந்து நீங்கள் விகிளை இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் போது அடடா ராகினிக்கு இவ்வளவு திறமையா என்று நான் அன்று ஒரு தோழியிடமும் கூடி மகிழ்ந்திருந்த வியப்பாக இருக்கிறது உண்மையில் உங்களுக்கு பாராட்டுகள் ராயினே இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இதே போல இன்னும் பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வானொலி எழுதத்தாருங்கள் என்று உங்களிடம் அன்போடு வேண்டிக் அடுத்த பாடலுக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன் நன்றி உங்களை போன்ற நேயர்கள் தான் இன்று என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது அது நான் எந்த காற்றலைக்கு சென்றாலும் நான் முதல் கூறுவது வந்து என்னை பதினைந்து ஆண்டுகள் என்னை வழிநடத்தி இருக்கும் நேர்கள் வந்து மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணிய ரசிகர்கள் தான் இன்று என்னை இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து இன்னும் தொடர்ந்து காற்றலையில் இருத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்ன ஒரு ஒரு அறிவிப்பாளரை வளர்த்து எடுப்பது என்பது ஒரு சிறிய செயல் அல்ல அதற்கு நேர்களும் துணை நீக்க வேண்டும் கை கொடுக்க வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் அது இருந்தால்தான் இந்த செயலில் முன் வரலாம் ஆகிய இவ்வேளையில் அந்த உங்களை சிறப்பிக்கும் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்த அத்தனை நேர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் எந்த பொறாமையும் இல்லை என்னை வழி கொண்டு இன்று எனக்கு உற்சாகம் தந்து கொண்டிருக்கும் இந்திய தமிழ் மக்கள் இது வந்து என்னை யார் கோபித்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் உண்மையை உண்மையாக நான் கூற வேண்டும் அதே இந்த நேரத்தில் இந்த நேசகானம் காற்றலையில் இருந்து பிரபா அவர்கள் வந்து எனக்கு நிறைய உற்சாகம் தந்து கொண்டிருக்கிறார் எந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் காற்றலைக்கு கொண்டு வந்தாலும் முதல் எனக்கு வெறும் பாராட்டு மாடல் ஒன்றுதான் வெறும் அவர்கள் இருந்து மகிழ்ச்சி ராகினி என்பேன் இந்த வேலையில் நன்றிகளை கூறிக்கொண்டு நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன் அடுத்த பாடல் ராகினி ஹலோ மிஸ்டர் ஜெமீந்தார் திரைப்படத்தில் அது சிறப்பான நல்லது ஒரு படம் இசையமைத்தது விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் எழுதியது கவிஞர் கண்ணசா கண்ணதாசன் பாடியவர்கள் எஸ் பி ஸ்ரீனிவாஸ் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த பாடல் வந்து இப்பொழுது எல்லோரும் மதியில் கேட்டு நித்திரைக்கு செல்லும் நேரம் உறங்க செல்லும் நேரம் ஆகையால் எல்லோரும் அமைதி கொண்டு உறங்கட்டும் என்று கூறி இந்த பாடலை கேட்கின்றேன் காதல் நிலவே கண்மணி ராதா நிம்மதியாக தூங்கு இந்த பாடலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பாடம் விருப்பமான பாடல் வேறு செயல் இந்த பாடல் உங்களுக்கு சொல்லை கொன்ற பாடல் என்று எனக்கு தெரியும் எனக்காகட்டும்ாரையும் கேலி செய்வதாகட்டும்டனே இந்த பாடலை கேட்டுவிடுவேன் கேட்டு மாதிரி படுத்துவேன் அது என்னுடைய வளமை எனக்கு கொஞ்சம் பாடல்கள் இருக்கிறது ஆகையால் இந்த பாடலையும் நேசகான நேர்களோடு இணைந்து இந்த இரவின் அமைதியான நேரத்தில் கேட்டு இல்லை ஒரு ராகினி இந்த இசையின் மடியில் நிகழ்ச்சியில் தொகுப்பு என்பது ஒரு ஏதோ இருக்கின்றார்கள் பாடலை போடுகின்றார்கள் என்று பல குறைகளையும் தாண்டி இன்று எனது பயணம் கடந்து கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் என்று திரை உலக சினிமாவுக்குள்ளேயும் நான் புகுந்து இன்றைக்கு ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றேன் அதற்கும் இறைவனுக்கு நன்றிகளைக் கோரிக்கொண்டேன் எல்லோருடைய நேர்காணலிலும் அவர்களுடைய மனதில் எங்களுடைய யாழ்ப்பாண தமிழ் என்னுடைய உச்சரிப்பு என்னுடைய திறமைகளை பற்றி பாராட்டி விட்டு செல்லும் பொழுது உண்மையிலே நான் பிறந்த பயனை அடைகின்றேன் அதுதான் நான் கொண்டு வந்த வரம் இதற்கு உங்களுடைய அன்பு உங்களை போன்ற நேர்கள் இன்று வரைக்கும் ஒரு தாயாக ஒரு தோழியாக எனக்கு செறிபிளைகளை தட்டி கொடுத்து என்னோடு ஒரு அம்மாவாக இருந்து அம்மா என்ற ஒரு பக்கம் இருக்க ஒரு அன்பான தோழி அதுதான் எங்களுடைய முதல் பயணம் அப்படித்தான் இப்பகுதியா ஆமாம் தோழி அக்கா அம்மா எல்லாமே வரும் சூழ்நிலை கேட்ட உங்களிடம் உங்களோடு சேர்ந்து நான் சிறப்பித்ததற்கு நான் உங்களுக்கும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் அபர் அவர்களுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் கூறிக்கொண்டு நே நேராக இணைந்து யாழ் தமிழ் வானொலி ஜஃப்னா தமிழ் வானொலி அதிபர் ஜெயத்துக்கும் அந்த யாழ் தமிழ் வானொலியில் இணைந்து சிறப்பிக்கும் அனைத்து நேய உறவுகளுக்கும் இவ்வேளையில் இரவு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு கூறிக்கொண்டு நன்றிகளையும் கூறிக்கொண்டு அவர் பற்றியும் நினைக்கின்றேன் அவரும் ஒரு இனிய நல்ல தோழன் நண்பன் நீண்ட காலத்து உறவு நாங்கள் அவர்கள் வாழ்த்துக்களையும் அன்பையும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன் மீண்டும் உங்களுக்கு நன்றி பாவதேகா உண்மையிலே ஜெயமன்னா வந்து ஒரு நல்ல மனிதர் நாங்கள் இன்னொரு வானொலியில் இருந்து இரண்டு பேரும் அறிவிப்பாளர் பாதையில் போய்கொண்டிருந்த நாங்கள் இன்று அவருடைய வானொலியிலும் எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பு வலம் வந்த வண்ணம் இருக்கின்றது அந்த வகையில் இந்த நேரத்தில் நானும் உங்களோடு சேர்ந்து அவருக்கு நன்றிகளை குறிக்கொண்டு இதுவரை நேரமும் அற்புதமாக உற்சாகமாக சிரித்து மகிழ்ந்து பாடி வைத்து பாடல்களை ரசித்து உணவாக உன்று ஒரு பெருமையை நீங்கள் இணைந்து இன்றைக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தீர்கள் அதற்கு உங்களுக்கு மனம் நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெறுகின்றோம் நன்றி நேர்களே காதல் நிலவே கண்மணி ராதா நிம்மதியாக தூங்கு காதல் நிலவே கண்மணிராதா நிம்மதியாக தூங்கு காதல் நிலவே கண்மணிராதா நிம்மதியாக தூது கனவிலும் நானே மறுபடி வருவேன் கவலை இல்லாமல் தூது காதல் நிலவே கண்மணிராதா நிம்மதியாக தூது செல்வர் என்றாலும் தேடும் கள்வரென்றாலும் யாரும் ஆடி பாடி ஓய்ந்து விடும் காரிருள் வேளை உன் கன்னத்தின் மீதே நானும் கண்ணம் வைப்பதால் இவன் கள்வன் என்று என்னை நீயும் எண்ணி விடாதே காதல் நிலவே கண்மணிராதா நிம்மதியாக தூக்கமின்றி காத்திருப்பேன் ஆசையினாலே நாளும் தூக்கமில்லாமல் போடும் நதியினை போலே உன்னை தூக்கமின்றி காத்திருப்பேன் ஆசையினாலே காதல் பார்த்து பாடுவேன் காலாற்று பாடுவேன் உன் பார்வை சொல்லும் ஜாடையிலே உலகை வெல்லுவேன் காதல் நிலவே கண்மணி ராதா மின்மதியாக தூ சேர்ந்து விட்ட நெஞ்சம் ஒங்கு மாறிவிடாது அது கடமை என்றாலும் அந்த கடவுள் சொன்னாலும் ஒன்று கலந்து விட்ட நமது சொந்தம் பிரிந்து விடாது காதல் நிலவே கண்மணிராதா நிம்மதியாக